நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் சரி இந்த வாரம் நாம் எதை பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அஞ்சல் தலையும் அதில் இருக்கிற படத்தை பற்றின மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி சொல்கிறேன் நாம் தெரிஞ்சுக்கலாம் தான் அஞ்சல் தலையும் அதில் இருக்கிற படத்தை பற்றின தகவல்கள் தான் லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோமே இன்ன அதில் வேற என்ன தகவல்கள் இருக்கு போகுது அதான யோசிக்கிறீங்க சொல்றேன் முதல்ல இப்போ நம்ம கையில் ஒரு அஞ்சல் தலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சல் தலையில் ஒரு படம் இருக்கு அதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம் நல்லா இருக்கு இல்லாட்டி நல்லா இல்லைன்னு நினச்சிக்கோ இல்லையா அப்புறம் அந்த படம் அந்த படம் வந்து அந்த நாடு எதுக்காக அஞ்சல் தலையில் வந்து பிரிண்ட் செஞ்சாங்க அந்த நாட்டுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதை பற்றின தகவல்கள்லாம் வந்து நம்ம வந்து அந்த அஞ்சல் தலையை பார்க்கும்போது தெரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் தீபாவளி சம்மந்தமான அஞ்சல் தலைகளை பற்றி உங்கள்கிட்ட தகவல்கள் வந்து சொல்லிகிட்டு இந்தியா வந்து இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது கூட மேலும் சில தகவல்கள்லாம் இருபத்தி நாலு ஸ்டாம்ப் வந்து இது வரைக்கும் தீபாவளி சம்மந்தமாக ரிலீஸ் பண்ணியிருக்கு அதோட எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து தீபாவளி சம்மந்தமான அஞ்சல் தல்களை வெளியிட்டிருக்காங்கங்கிற தகவல்களும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இப்படி இந்த தீபாவளி சம்பந்தமான அஞ்சல் தலைகள் இந்தியா தவிர மற்ற கண்ட்ரி எல்லாம் வந்து ஏன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன ஸோ இந்த தகவல்கள் வந்து நாம் வந்து சேகரிக்க போது அந்த நாடு அதோட மக்கள் அவங்களோட கலாச்சாரம் இதை பற்றி கூட நாம் அந்த படத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு அஞ்சலத்துலேயும் அதில் இருக்கிற படத்தை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது ஒரு பார்ட்டு அடுத்தது ஐரோப்பிய நாடான ரொமேனியாங்கிற நாடு ரிலீஸ் பண்ண ஒரு காந்தியோட ஸ்டாம்ப் வந்து உங்க கையில இருக்குங்க ரொமேனியாவுக்கும் காந்திஜிக்கும் என்ன சம்பந்தம் காந்திஜி வந்து ரொமேனியாவுக்கு போயிருந்தாரா எதுக்காக வந்து ரொமேனியா வந்து காந்திஜியோட அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை வந்து சேகரிக்க என்ன நமக்கு தெரியுதுன்னா காந்திஜி வந்து அகிம்சா வழியில ஒரு சுதந்திர போராட்டத்தை வந்து நடத்தினாருங்கிறத சிறப்பிக்கிறதுக்காக ரொமேனியா வந்து காந்திஜி பத்தின ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இப்படி ஒரு தலைவர் அவர் பின்பற்றின கொள்கைகள் இல்லாட்டி ஃப்ரீடம் மூமெண்ட் அதை பற்றின தகவல்கள் கூட ஒரு அஞ்சல் தலை அப்புறம் அதோட படத்தோட தொடர்புப்படுத்தி நாம வந்து தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து உங்ககிட்ட ஒரு வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலை வந்து க கிடைக்குது இந்த வண்ணத்து பூச்சியை பார்க்கும்போது அது வந்து கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது மாத்திரம் பார்க்காம இது வந்து இந்த வண்ணத்து பூச்சி வந்து எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது அதாவது இது வண்ணத்துப்பூச்சியா இல்லாட்டி அந்துப்பூச்சியா அப்படிங்கிறது முதல்ல இது ஏன்னா <muchas> வண்ணத்துப்பூச்சியில் வந்து ஏழு வகையான வண்ணத்துப்பூச்சிகள் இருக்குது அதே வகை அதே மாதிரி அந்துப்பூச்சியில் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தாறு வகைகள் வந்து உலகத்தில் இருக்குது ஸோ so, இந்த வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலை எப்படிப்பட்ட எந்த வகையான ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து முதல் தகவல் அடுத்தது அதோட ர அதில் இருக்கிற வண்ணம் இது வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கறத வந்து அடுத்த தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த வண்ணத்து பூச்சியாகட்டும் இல்லாட்டி அந்துப்பூச்சியாகட்டும் அதோட கால்கள் வந்து எப்படிப்பட்டத கால்கள் இருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உடல் பாகம் அப்புறம் இந்த வண்ணத்துப்பூச்சியாகட்டும் அந்துப்பூச்சியாகட்டும் எந்த மாதிரி இடத்துலையெல்லாம் இவைகள் இருக்கும் எந்தெந்த நாட்டில் வந்து இருக்கும் சில வண்ணத்துப்பூச்சிகள் வந்து ஏஷியாவில் மாத்திரந்தான் இருக்கும் சிலது வந்து ஆஸ்திரேலியாவில் மாத்திரம் இருக்கும் ஸோ அந்த வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல்தலையை எடுத்து பார்க்கும்போது அது வந்து எந்த மாதிரி கால நுழை வந்து இருக்கும் அது வந்து அதே சமயத்தில் எந்த டைம்லய ஒரு வருஷத்துல எந்த டைம்ல எல்லாம் அது வந்து பறக்கும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம அந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்துல சில குறிப்பிட்ட பூக்களைத்தான் வந்து சில வண்ணத்து பூச்சிகள் வந்து போய் அந்த தேன் எடுக்கும் சோ எப்படிப்பட்ட பூக்கள்ல இருந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் தேன் எடுக்குது அதை பத்தின தகவல்கள் கூட நம்ம அந்த வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலையில இருந்து நம்ம தகவல்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதே போல இந்த அந்துப்பூச்சிக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் என்ன வித்தியாசம் இப்படி ஒரு சின்ன வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலையில இருந்து இவ்வளவு வகையான தகவல்கள் வந்து நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ இப்படி ஒரு அஞ்சல் தலை அப்புறம் அதுல இருக்கிற அந்த படம் இதை வச்சு ஒரு நாட்டோட கலாச்சாரம் அறிவியல் அப்புறம் தலைவர்கள் சாதனையாளர்கள் மற்றும் விலங்கினங்கள் இப்படி பல தகவல்கள் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு அஞ்சல் தலையிலருந்து ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகவல் களஞ்சியமாக இருக்கிற அஞ்சல் தலையோடு மேலும் பயணிப்போம் நன்றி வணக்கம்